الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أصمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سأل الله لنا الحمد للأيون اللهم في رجل تخطى في رسلتين وعرم الضيرين அல்லாவுக்கே ஒரிசா மற்றும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாவுக்கு ஆலா என்றும் சொல்லி அருவானார் அல்லாஹின் நல்லே வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹை பயந்து அப்புவாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் மத்தியார்களே அவன் படைத்திருக்கிற நாட்களில் சில நாட்களை சிறப்பானதாக கௌரவத்துக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த நாட்களில் மனிதர்கள் நல்ல அமல்கள் செய்வதிலும் விவாதத்துக்கள் செய்வதிலும் தங்களுடைய இரவு பகல் காலங்களை கழிக்க வேண்டும் என்று அல்லா விரும்புகிறான் மாதங்களை எடுத்து பார்க்கும்பொழுது ரமதானுடைய மாதத்தை எல்லாம் சிறப்பான ஒரு மாதமாக ஆகியிருக்கிறான் உமாவுடைய நாளை எல்லாம் சிறப்பான நாளாக ஆக்கியிருக்கிறான் லேருக்கல் கல்லூடைய இரவை அல்லாவுக்கு ஒரு நாளாக ஆக்கியிருக்கிறான் இது போன்று பல நாட்களை அல்லாஹ் நாட்களாக ஆக்கிளில் நாங்கள் அமல்களிலும் இபாதத்துகளிலும் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் கண்ணியமானவர்களே இந்த வகையில் நமக்கு நீ சமீபத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் ஆரம்பமாக இருக்கிற துல்ஹிச்சாவுடைய மாதம் அந்த மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களை அல்லது ஆளா மிக சிறப்பு நாட்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஹஜுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் பலரும் போய்விட்டார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த புனிதமான ஊர்களிலே போய் इबादी वीडियो अलहूत्म अमल ஊரிலே யாரெல்லாம் தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இருக்கின்றனவோ கடைசி பத்து வந்துவிட்டால் நாங்கள் மற்ற நாட்களை விடவும் அந்த நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உண்மையில் கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள் அந்த நாட்களில் பள்ளிவாசலில் மக்கள் நிறைந்து விடுகிறார்கள் அமல்கள் செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே அந்த கடைசி பத்தை போன்று ஒரு சிறப்பான பத்து நாட்கள் தான் குலிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள் பலரும் சொல்கிறார்கள் பலரும் நினைக்கிறார்கள் நாம் நாங்கள் நிறைய அமல்கள் செய்ததற்கு பின்னால் அந்த ஐதர் நோம்பு பெருநாள் வருகிறது ஆனால் திருநாள் அப்படிப்பட்ட ஒன்று அல்ல அது செல்பவர்களுக்கு தான் ஒரு கட்டத்திற்கு வருகிறது இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வருவது இல்லை என்று அமல்களுக்குரிய பத்து நாட்களுக்கு பின்னால் தான் வருகிறது கடைசி பத்திலே பத்து நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் கடைசி பத்து அல்லது நாட்களுக்கு பெருநாள் நமக்கு வருகிறது கண்ணியமானவர்களே அல்லாஹு என்று செய்திருக்கிறார் அல்லாஹு தாலா சில பொருட்கள் மீது சத்தியம் செய்திருக்கிறானோ அல்லது சில நாட்கள் மீது சில நேரங்கள் மீது சத்தியம் செய்திருக்கிறானோ அங்கையெல்லாம் அந்த பொருட்களுடைய முக்கியத்துவத்தையும் அந்த நாட்களுடைய மதிப்பையும் உணர்த்துகிறார் அந்த வகையிலே அல்லாஹ் செய்யக்கூடிய சத்தியங்களில் ஒன்றுதான் வரையாறின் ஆசம் பத்து இரவுகள் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லா பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்திருக்கிறார் பொருளின் மீது ஒரு நேரத்தின் மீது அல்லது இந்த காலங்களின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார் மூலம் அல்லா ஒரு கால இந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பத்து நாட்கள் என்பது சாதாரணமான நாட்கள் அல்ல சத்தியம் செய்யப்படும் அளவுக்கு மகத்தான நாட்கள் அவர்கள் அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்திலே அவர்கள் முப்பது நாட்கள் ஆரம்பத்திலே முப்பது நாட்களுக்காக வேண்டி அவர்கள் செல்கிறார்கள் முப்பது நாட்களுக்கு அவர்களை தன்னாவுக்காக சந்திப்புக்காக வேண்டி அழைத்திருந்தார் அல்லாஹு சொல்லும் பொழுதுமே ஆசிரியன் பிறகு நாங்கள் மேலும் பத்து நாட்களை கொண்டு அந்த முப்பது நாட்களை நாற்பதாக பூர்த்தி செய்து விட்டோம் என்று சொல்கிறார் அங்கரிக்கப்பட்டன கேசைய கருத்து அந்த ஆரம்ப பத்து நாட்களாக இருந்தன அல்லாமா இன்னொரு அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் இந்த நோம்பு பெருநாளுடைய நகருடைய நாள் இருக்கிறது நகருடைய நாள் இதுதான் அந்த நாற்பது நாளினுடைய கடைசி நாளாக இருந்தது என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்கள் அப்படிப்பட்ட நாட்கள் அல்லாக்கிறான் என்பதை நாம் இதன் மூலம் உயர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற இந்த பத்து நாட்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் வருஷத்துடைய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்பது முதல் பத்து நாட்கள் பெரும்பாலும் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது அந்த ஆரம்பத்தில் இருந்து பெருநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு வருஷத்திலே மிகச் சிறந்த நாட்கள் என்றால் இந்த பத்து நாட்கள் தான் சொல்கிறார்கள் அதிகமானவர்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை வந்துவிட்டால் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறோம் ஆனால் அந்த முக்கியத்துவம் பெரும்பாலும் இங்கே வழங்கப்படுவதில்லை அஜிக்கு செல்லாதவர்கள் இந்த நாட்களுக்கு அந்த முக்கியத்தை கொடுக்காத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் சொல்கிறார்கள் குளமாக்கலில் பெரும்பான்மையானவர்கள் கடைசி பத்தை விடவும் இந்த குரு சிக்ஜாவுடைய இந்த ஆரம்ப பத்து தான் சிறப்பானது என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஆரம்ப பத்து நாட்களை குரு சிக்ஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களை அதனுடைய பகல் காலங்களிலும் இரவு காலங்களிலும் இபாதத்துகளிலும் கழிப்பது நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் ஆனால் விசேஷமாக இந்த நாட்களில் பகல் இரவு காலங்களை கழிப்பது அல்லாவுடைய பாதையில் செல்வதை விட சிறந்தது அல்லாவுடைய பாதையில் ஒருவர் ார் தன்னுடைய முழு சொத்து கொண்டு போகிறார் இரவு பகல் காலங்களை செய்யக்கூடிய கழிக்கக்கூடிய ஒருவர் மிகச் சிறப்பை பத்து நாட்களை விட வேறு எந்த நாளும் இல்லை என்று சொன்னார்கள் இந்த துல் இஜா உடைய பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அவனுடைய பாதையில் ஜ இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விடவும் அல்லாவுக்கு விருப்பமானதாக முடியாதா சொன்னார்கள் வதல் ஜிஹாத் ஜிாது கூடாத கீடாக முடியாது ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய ஜிஹாதை தவிர அவன் செல்கிறான் போனவன் திரும்பி வரவும் இல்லை சகிதாக்கப்பட்டு விடுகிறான் அவனுடைய சொத்துக்கள் வீட்டுக்கு திரும்பவும் இல்லை அதுவும் அங்கே மறைந்து போய்விடுகிறது இப்படிப்பட்ட ஒருவனுடைய ஜிஹாபை தவிர என்று சொன்னார்கள் அவருடைய அமல் உண்மையில் சஹீதானவருடைய அமல் இதைவிட சிறப்பானதாக ஆகலாம் ஆனால் என்பது இது வியாபாரத்துக்குரிய நாட்கள் அல்ல அல்லாவுக்கான வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை தருகிறான் ஏதோ நாம் அதை பற்றிய கவனம் இல்லாமல் இருக்கிறோம் அல்லது முயற்சியின் காரணத்தினால் அமிலும்பைகள் மாறிமதாவுடைய மாதம் வந்துவிட்டால் உண்மையில் இந்த உண்மத்துக்கு எபாதத்துக்காக வேண்டி அல்லா ஒழுக்கி தந்திருக்கிற ஒரு காலம் கடைசி பற்றி அதை உடனே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறதுக்குரிய காலம் இரவு காலங்களிலே நீங்கள் தூங்க வேண்டாம் என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது காலமாக மாறிவிடுகிறது நாம் எல்லாம் நினைக்கிறோம் இது வியாபாரத்துக்குரிய காலம் கடைசி பத்து வந்து விட்டால் இன்னும் நாங்கள் அந்த காலத்திலே இரவு பகலான வேலையில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறோம் கன்னியமானவர்களே வாழ்க்கை பூராவும் நாங்கள் சிறப்பான நாட்கள் நமக்கு வரும் பொழுது இப்படியே வியாபாரம் தொழில் என்று நாங்கள் கழித்து விட்டால் வாழ்க்கையில் இந்த பத்து நாட்கள் இவரூவா சிறப்பானது என்று சொல்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எத்தனை பத்து நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் இப்படிப்பட்ட பத்து நாட்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே பத்து நாட்களை நாங்கள் அமல்களிலே கழித்திருக்கிறோம் நபிசல்லி அவர்கள் சொல்கிறார்கள் துஜாவுடைய இந்த பத்து நாட்களை விடவும் அல்லாவுடத்திலே சங்கைக்குரிய கௌரவத்துக்குரிய நாட்கள் வேறு எதுவும் இல்லை مِنَ வழிகாட்டு அல்லாவுடையுடைய பல வார்த்தைகள் இருக்கின்றன தக்பீருடைய வார்த்தை வரக்கூடிய சிக்கிற இந்த சிக்கருகளை அதிகமாக செய்யுங்கள் அதிகமாக செய்யங்கள் என்று அமல்கள் இந்த நாட்களிலே அதிகம் செய்யப்படுவதை அல்லா நீங்க அதிகமாக விரும்புகிறான் கண்ணியமானவர்களை இந்த வரக்கூடிய நாட்கள் அமல்களுக்கு நாட்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது நோன்புடைய மாதத்திலே அரபாவுடைய நோம்புக்கு தனியான சிறப்பு இருக்கிறது ஆனால் அரப்பாவுடைய நோம்பு மாத்திரம் நோன்பு என்பது பிற நாளைக்கு முன்னாக இருக்கிற அந்த ஒன்பது நாட்களையும் அந்த ஒன்பது நாட்களிலும் நோன்பு வைப்பது ஒரு மிக சிறப்புக்குரிய அம்சமாக இருக்கிறது நோக்கம் அந்த ஒன்பது நாட்கள் தான் அவர்கள் நோன்பு வைத்து வந்திருக்கிறார்கள் நபியullah sallallahu alaihi wasallam அவர்களுடைய சேய்பாடு எப்படி இருந்தது என்று பார்த்தால் பல முறப்பட்ட ሪவாயతులకు வந்திருந்தாலும் கூட ஹഫ്సా রাদিয়াল্লাহু അൻഹാ അവർകൾ നബിullah sallallahu alaihi wasallam അവരുടെ மனைவி അവർൾ చెлдുരാർഗൽ നബി sallallahu alaihi wasallam അവർകൾ മാ ചാന യദ റസൂലുള്ളാഹ sallallahu alaihi wasallam സിയാം 10 ലിൽ ഹിജ്ജൽ ഹിജ്ജൗരയിൻ ദ ആരംബ 10 നാർക്കൽ உடைய നോമ്പൈ அதிலே நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் சாலிகான அமல்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே நோம்பும் இருக்கிறது நிக்கும் இருக்கிறது இரவு புகழ்காலங்களுடைய கொள்கைகள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே வாழ்க்கையில் எத்தனையோ இப்படிப்பட்ட நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அடுத்த வருடம் இந்த துஷுதாவுடைய பத்து நாட்கள் வரும் இந்த பூமிக்கு மேலால் நாங்கள் இருப்போமா இருக்க மாட்டோமா என்பது நமக்கு தெரியாது இந்த வருடம் கூட நமக்கு தெரியாது பெற்றுக்கொண்டால் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நல்ல காரியங்களை நாங்கள் செய்து கொள்வோம் இப்பொழுதிலிருந்து நாங்கள் உறுதிகளை எடுத்துக் கொள்ளலாம் இந்த பத்து நாட்களில் ஒரு தொழுகை கூட நான் ஜமாத்துக்கு வராமல் தவற மாட்டேன் இந்த பத்து நாட்களும் நான் தொழுகையை தவறாமல் கொள்கோகிறேன் இதிலே அதிகமாக ஜிக்ரம் செய்யுங்கள் என்று அன்புமே அலின் முஸ்தரா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் நான் காலையிலும் மாலையிலும் கொள்கைகளுக்கு பின்னாலேயும் இவ்வளோ இவ்வளோ சிக்கிரிகள் செய்ய போகிறேன் என்ற உறுதிகளை நாங்கள் இப்பொழுதை எடுத்துக் கொள்ளலாம் இப்படி நாங்கள் மனது நாங்கள் உண்மையாக உறுதியாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிற கண்ணியமானவர்களை அடுத்துஜாவுடைய மாதம் நுழைந்துவிட்டால் யாரெல்லாம் புதுசியா கொடுப்பதற்கு ார்களோ அவர்களை நபி சல்லு அவரம்பமாக கொடுக்கும் வரைக்கும் வரைக்கும் முடிகளை வெட்டுவதையும் வேண்டாம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஜுல் சுப்ஜாவுடைய அந்த துறை காண்பதற்கு முன்னாலே ஒவ்வொரு முஸ்லிம் உடைய அவர்களுடைய சிந்தனையும் இன்று இருக்க வேண்டும் இன்று பார்க்கப்படுகிறது தடுத்திருக்கிறார்கள் அதனால் நான் அதற்கு முன்னாலே நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும் முடிகளை வெட்டிக்கொள்ள வேண்டும் நம்ம அதிகமானவர்கள் தெர்நாச்சினம் வந்துவிட்டால் முடி வெட்டுவதற்காக வேண்டி செல்கிறார்கள் சில பொழுது நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் வரவில்லையா பெ வரப்போகிறது எந்த விதமான தகவலும் இல்லாதவர்களாக எந்த செய்தியும் தெரியாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது கடைசி வரும் தெரிய உதிலும் அந்தந்த காரியங்களை செய்வதிலும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்றால் தன்னியமானவர்களே நம்முடைய இஸ்லாத்தை பற்றி நம்முடைய மார்க்க உணர்வை பற்றி என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது நமக்கு அந்த கவனம் அமலையும் ஒரு முக்கியத்துவத்துவம் செய்யும் பொழுது அந்த அமலுடைய கூலி அதிகமாகிறது அதனுடைய மதிப்பு அதிகமாகிறது அதில் ஒரு தொழுகையை செய்துவா செய்யாமல் எழுபது தொழுகைகளைத் தொழுவதை விடவும் சிறப்பானது ஒருவர் விட்டு போனார் எழுபது கொள்கையுடைய நன்மை ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வித்தியாசம் ஒருவர் தன்னுடைய விஸ்வாசை எடுத்து பல்லை வாரியை தீட்டிக்கொண்டார் அவரது மற்றவர் அதை தவறினார் அதற்காக எழுபது மடங்கு கொடுக்கிறாமா வாயை சுாக்கிக் கொண்டு வருகிறார் என்றால் அவர் உண்மையில் அந்த தொழுகைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார் ஒரு பெரிய பிரமுகரை சந்திக்க போகும் நாம் விரும்பினால் சாதாரணமான உடையுடன் போகலாம் எனக்கு ஒரு சந்தர்ப்ப்பம்டயங்களிலும் அவர் தன்னுடைய வித்தியாசத்தை காட்டுகிறார் முக்கியத்துவம் கொடுக்கிறது தெரிகிறது இவர் தொழுகைக்காக வருகிறவர் வாயை சுத்திப்படுத்தி நிச்சயம் கொண்டு வருகிறார் என்றால் போகும்போது அவர் கொடுக்கிற மரியாதை அந்த அவர் இதுதான் அவருடைய தொழுகையை தொழுகையுடைய நன்மையை மடங்காக மாற்றுகிற என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த இபாதத்துகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த நாட்கள் வந்துவிட்டால் எப்ப ஆரம்பமாக போகிறது எப்ப பிற பார்க்க போறாங்களை செய்து கொள்ள வேண்டுமே ஆரம்பமாக இருந்து அமல்களை ஆரம்பிக்க வேண்டுமே விடவும் விசேஷமான அமல்கள் நான் செய்ய இந்த வருஷம் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த நாட்களில் என்ன என்ன அமல செய்ய போகிறேன் இதை நாங்கள் திட்டமிடுவது உண்மையில் நாங்கள் அண்ணாவுடைய சிறப்பான இந்த நாட்களுக்கு மகத்துவம் கொடுக்கிறோம் மரியாதைப்படுக்கிறோம் என்பதை காட்டுகிறது ஆகவே கண்ணியமானவர்களே பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய வீடுகளில் பெண்கள் குழந்தைகளுக்கும் இந்த மரியாதையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் சிறப்பான நாட்கள் வருகிறது நாங்கள் அமல் செய்ய வேணும் வீட்டுடைய சூழலை மாற்ற வேணும் பாவங்கள் செய்யக்கூடாது என்ற உணர்வை பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் குடும்பத் தலைவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்துவது அவர்களுடைய கடமை இதை மறந்துவிடக் கூடாது கண்ணியமானவர்களே அதே போன்று மாதத்திலே வைத்திருக்கிற சிறப்பான ஒரு பாதத்து தான் புதுசையாவுடைய நாங்கள் எவ்வளவுதான் பெரும் பெரும் அமல்கள் செய்யலாம் கதப்பாக்கல் கொடுக்கலாம் வேற வேற பலவிதமான நல்ல காரியங்கள் செய்யலாம் நீண்ட நேரம் தொடரலாம் நீண்ட நேரம் ஜிக்கர்கள் செய்யலாம் இன்னும் எவ்வளவு பெரும் பெரும் அமல்கள் செய்யலாம் ஆனால் அது இல்லாத அவர்கள் சொல்கிறார்கள் தினம் வரக்கூடிய அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் இருக்கிறது அதை விடவும் அல்லாவுக்கு விருப்பமானது முதலாவது முன்னால் அது அல்லாவிடத்திலே கபூல் செய்யப்பட்டு விடுகிறது இவருடைய அனைத்து பாவங்களும் எங்களுக்கு சொன்னார்கள் உதுகையாக்கல் கொடுக்கும் பொழுது சுத்தமான மனசுடன் சந்தோஷமான மனசுடன் உதகையாக்கலை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த அமல் என்று சொல்வது சாதாரணமான ஒரு அமல் அல்ல உலமாற்கில் ஒரு பெரும் தாராருடைய கருத்துப்படி வரும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய ஐயாமுரிய மூணு தினங்கள் இந்த தினங்களில் யாருக்கெல்லாம் சாப்பாடு அத்தியாவசியமான தேவைகளுக்குரிய செலவு கையில இருக்கிறதோ அதை கூட மேல நிகமாக இந்த நாளுக்கு அத்தியாவசியமான செலவுகள் போக மேலிகமாகக்கிற அளவு வசதி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் ஒரு பெரும் கூட்டத்தினருடைய கருத்து நாங்கள் பெரும்பாலும் இலங்கையிலே சாஃபி மதுகபை தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம் அவர்கள் கருத்து பேறுவார்கள் வரும்பொழுது யாரெல்லாம் சுண்ணத் என்ற தரத்திலே இருக்கிறார்களோ அவர்களும் மற்ற சுண்ணத்துக்களை விட அதுக்கு மிச்ச முக்கியத்துவம் கொடுக்க ஏனென்றால் அது மிக வலியுறுத்தப்பட்டாக இருக்கிற காரணத்தினால்தான் அது கட்டாயமானதா இல்லையா என்ற கருத்து வேறுபாடுகள் கூட வருகிறது உங்களுடைய ரப்பாக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் குர்பானி கொடுங்கள் அடுத்து பணியிடுங்கள் இன்னும் ஒரு விவாயத்திலே நபிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உஜையாவுடைய நாட்கள் அதாவது ஹஜி பெருணாருடைய நாட்கள் வந்து அந்த நாட்களிலே உதயா கொடுப்பதற்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்கும் உதனியா கொடுப்பதற்கான ஏற்பாடு அவர் நாங்கள் தொழுகிற இடத்துக்கு அவர்கள் வர வேண்டாம் என்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு கடினமான எச்சரிக்கை வருகிறது என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான சுனத்துக்கு சொல்லப்படுமா கண்ணியமானவர்களே நீண்ட காலமாகவே நாங்கள் எடுத்துல என் ஒவ்வொருவரும் யோசிக்கலாம் அன்றைய நானுடைய செலவு போமோ மேலதிகமாக உதிரியா கொடுக்க முக்கிய நம்மிடத்திலே வசதி இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கலாம் ஆடு கொடுப்பதாக இருந்தால் பதினைந்து பார்க்கும் பொழுது அந்த அளவு நமக்கு செலவாகிறது அந்த அளவு பணம் இருக்கிறது அல்லது ஒரு மாடு கொடுக்கும் பொழுது அந்த ஏழு பேர்கள் பங்காளிகளாக இருந்த ஒரு மாட்டை உகமையாவாக கொடுக்கலாம் ஒரு மாட்டிலே ஒரு பங்கு எடுக்கும் பொழுது சுமாராக ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இப்படியான ஒரு தொகையா நாம் செலவழிக்க வேண்டி வரும் இப்படி கணக்கு பார்க்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய தாராளமா நமக்கு ஏழு அல்ல எட்டு நமக்கு எங்கள் ஞாயிற்று எட்டு லட்சம் இருக்கிறது சாதாரணமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் கூட இன்று வேலை செய்யக்கூடியவர்கள் கூட லட்சாதிபதிகளாக இருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்களுடைய கவுண்டர்களிலே இருக்கிறது கன்னியமானவர்களே அல்லாவுடைய பாதையிலே ஒன்றை செலவழிக்கும் பொழுது நாம் அதை இழப்பாக தனக்கு போடக்கூடாது செலவழிச்சிட்டால் குறைஞ்சு கஷ்டப்பட வேண்டி எல்லாம் செலவழிக்க சொல்லி இருக்கிறானோ அங்கே அவன் சொல்லி இருக்கிறான் நீங்கள் செலவழிப்பது உங்களுக்கு திரும்ப தரப்படும் அது உங்களுக்கு நீங்கள் செலவழித்ததை போல அல்ல பரிபூரணமாக திருப்பி கொடுக்கப்படும் ஒன்று செலவழித்தால் ஆரம்பமாகவில்லை அந்த இடைப்பட்ட நாட்களிலும் கூட நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று இருந்தாலும் கூட துஷிக்ஜா ஆரம்பமாக முன்னாலே நாம் உறுதியான முடிவை எடுத்துவிட்டால் உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய மகனை அறுப்பதற்காக எடுத்துக்கொண்டு போகும் பொழுதுதான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அறுத்தாதீர்கள் என்று இந்த ஆட்டை அல்லாஹு தாலா கொடுத்து அவர்களை அறுக்க வைத்தான் அந்த சுண்ணத்தை அல்லாவு தாலா மற்ற வரைக்கும் நிறைவேற செய்ய வேண்டும் என்பதற்காக அதுவும் நமக்கு காரணம் ஆக்கி இருக்கிறான் கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய குழந்தைகளை குருபான் கொடுக்கல நாம் நம்முடைய நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற கொஞ்சம் நாம் நல்ல மனசுடன் அல்லாவுக்கு வழிபடுற நோக்கத்திலே நாம் ஏன் தியாகத்துடன் மனசுக்கு எல்லாருக்கும் பார்வை இருக்கிறது ஒரே நாளில் பெரும் தொகையை செலவழித்து விடுவதா என்றுடைய சொல்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிற கத்து தான் இது அவரவர்களுடைய அதாவது உலகையாக்களை தகாபாக்களை என்ன செய்வார்கள் என்றால் நீண்ட நாட்களுக்கு வாங்கித்துடன் வாங்கி வைத்து நிறைய சாப்பாடு போட்டு கொடுக்க வைத்து வழிபடுகிற நோக்கத்திலே நம்முடைய நண்பன் போல ஆகிவிட்டு நம்முடைய வீட்டோரு நபர் போல ஆகிவிட்ட அந்த ஆட்டை கொடுக்காமல் கொடுக்கிறோம் என்ற எண்ணத்திலே அவர்கள் மிக ஆழமாக அதை நிறைவேற்றுகிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு விபாதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்பதையும் தான் ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது பெண்களுக்காக குழந்தைகளுக்காக தனித்தனியாக உதவியாக கொடுப்பது கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை விரும்பினால் கொடுக்கலாம் ஆனாலும் அந்த குடும்ப தலைவர் கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொள்ளலாம் விரும்பினால் அவர்களுக்கு வசதி இருக்கிறது என்றால் ஒன்றுக்கு பல பங்குகள் பல ஆடுகள் அதே நேரத்தில் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் திருமணமாகவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கும் இருக்கிறது வளர்ந்திருக்கிறோம் இருபது வயது இருபத்தி ஐந்து வயது இப்பொழுது நாங்கள் கண்காணிப்புக்கு கீழே இருக்கிறவர்கள் அல்ல அவர்களுடைய கட்டாய செலவு கூட்டிவரும் அடைந்து கொள்வதற்கு ஏற்படுத்திக் கொள்வோம் பல வகையிலும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் நாமே நம்முடைய வீடுகளில் செய்வதாக இருந்தால் சட்டத்தை பேணி சட்டத்தை மதித்து எங்கும் மற்ற முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகள் வராத விதத்திலே நாம் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் கூட்டமாக கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் வெளியூர்களிலே போய் அந்த உதவி நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் கூட முறையாக அந்த இடத்தில் போய் அவர்களும் ஆஜராகி அழகாக அந்த புதுசியாக்களை நிறைவேற்றலாம் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக வேண்டி இன்று மாஷா அல்லா கொடுங்க பள்ளிவாசர்களுடைய ஒன்றியங்கள் சிட்டி ஜம்மி போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு விழாவை யாருக்கு வீடுகளிலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாதே இலகுவாக அவர்களை பொ தகவல்கள் கன்னியமானவர்களே நம்முடைய வீடுகளில் நாம் செய்து கொள்ள முடியாது நம்முடைய இருக்கிற இடங்களில் செய்து கொள்ள முடியாது அல்லது அவசரமாக நாம் அதை ஏற்பாடு செய்து கொள்ள முடியாது என்று நமக்கு இப்போது இருக்கிற ஒரே வழி அதுதான் நாம் அதிலே சேர்ந்து கொண்டால் இன்சா அல்லா நம்முடைய புதுசையாக்கள் மிக நேசாகவும் லேசாகவும் நிறைவேற்றப்படுவதற்குரிய சந்தர்ப்பத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் நமக்கு வீட்டில் செஞ்சு கொள்ள முடியாது நமக்கு வாங்கி கொள்வதற்கு நேரம் இல்ல இந்த யோசித்துள்ளேயே இந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுத்து இந்த அமலை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வோமாக அல்லாஹபுராமீன் அந்த நல்ல அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் மனைவருக்கும் நம்பி دعوانا عن الحمد لله رب العالمين